தூதர் அலை செல்லம் அவர்கள் கூறினார்கள் தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது இருபத்தைந்து மடங்கு சிறந்ததாகும் இதை அபு சாயிது ரதி அல்லாஹும் இவர்கள் அறிவிக்கின்றார்கள்